நன்றினையின் ஒரு நிமிடை யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுக்கீதனா ஒவ்வொரு மனிதனின் சிறந்த ஆற்றல் அவனது சிந்தனை ஆற்றல் தான் சிந்தனை ஆற்றலே நமக்கு கிடைத்துள்ள சிறந்த பரிசு ஆம் ஒவ்வொரு மனிதனின் சிறந்த ஆற்றல் அவனது சிந்தனை ஆற்றல் தான் சிந்தனை ஆற்றலே நமக்கு கிடைத்துள்ள சிறந்த பரிசு என்கிறார் ஏ அப்துல் கலாம் நன்றி வணக்கம்